நற்றினையின் ஒரு நிமிடை யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனோக்கித்தனா பேச்சு பெரிதுதான் ஆனால் மௌனம் அதனினும் பெரியது ஆம் பேச்சு பெரிதுதான் ஆனால் மௌனம் அதினினும் பெரியது என்கிறார் தாமஸ் கார்லே நன்றி வணக்கம்